அவர்கள் பசியுடன் இருந்ததாக அறிகின்றேன் உன்னிடம் நின்ன ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள் ஆம் என்று கூறிய உம்முசுலை ரதி அல்லாஹன் அவர்கள் தொழில் கோதுமையினால் ஆன ஒட்டிகளை எடுத்து தனக்குரிய முக்காடு துணியின் ஒரு பகுதியில் சுற்றினார் பின்பு அதை என் ஆடைக்கு உள்ளே மறைத்து அதன் மற்றொரு பின்பு நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் என்னை அனுப்பினார்கள் நபிசல்லும் அலிஹிவாசல்லம் அவர்களிடம் நான் சென்றேன் அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்திருந்ததை கண்டேன் அவர்களுடன் சில நபி தோழர்கள் இருந்தனர் அவர்கள் முன் நின்றேன் உடனே நபி சொல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் அபுதல்ஹா உன்னை அனுப்பினாரா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் எழுங்கள் என நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறியதும் நபி தோழர்கள் எழுந்தார்கள் அவர்களின் உன்னே நான் நடந்து அபு தலஹா ரவி அல்லாஹன் அவர்களிடம் வந்தேன் அவர்களிடம் நடந்ததை கூறினேன் உடனே அபு தலஹா ரவி அல்லாஹன் அவர்கள் உம்முசுலைமே தம் தோழர்களுடன் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நாம் உணவு வழங்கிட நம்மிடம் ஏதும் இல்லையே என்று கூறினார்கள் அல்லாஹுவேந்தவர்கள் என்று உம்முலை அபுத் ரபியுள்ளாஹூ அவர்கள் நடந்து சென்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை சந்தித்தார்கள் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடன் அவரை முன்னோக்கி வந்து இருவரும் வீட்டினுள் நுழைந்தார்கள் உம்முசுலைமே உம்மிடம் உள்ளதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என நபி சொல்லாஹு அணிஹிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் அந்த ரொட்டியை அவர்கள் கொண்டு வந்தார்கள் நபிசல்லு அணிஹி வசல்லம் அவர்களின் ஆணை கிணங்க அந்த துண்டாக்கப்பட்டது உம்மு சுலை ரவி அவர்கள் நெய் உள்ள தோல் பாத்திரத்தை பிழிந்து அதை நபிசல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள் அதில் அல்லாஹ் நாடியபடி நபிசல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் பின்பு பத்து நபர்களை உள்ளே அனுமதியுங்கள் என்று கூறினார்கள் அவர்களுக்கு அபூத் அவர்கள் வயிறு நிரம்பி வெளியேறினார்கள் பின்பு பத்து நபர்களை அனுமதியுங்கள் என்று நபி அணிஹிசல்ல அவர்கள் கூறியதும் அவர்களுக்கும் அனுமதி வழங்கினார்கள் இப்படி மக்கள் அனைவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் மக்கள் எழுபது அல்லது எண்பது பேர் இருந்தனர் மூன்று ஐந்து ஏழு எட்டு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் மற்றொரு அறிவிப்பில் பத்து பேர் உள்ளே நுழைய பத்து பேர் வெளியேறி கொண்டிருந்தார்கள் அவர்களில் உள்ளே எவரும் வைர நிரம்ப சாப்பிடாமல் இருக்கவில்லை பின்பு மக்கள் சாப்பிட்ட போதும் அது முன்பு இருந்தது போலவே தோற்றம் என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது பத்து பத்து நபர்களாக சாப்பிட்டார்கள் இவ்வாறுண்பது பேர் சாப்பிட்டார்கள்ல்லும் அவர்களின் குடும்பத்தாரும் விட்டு மற்றொரு அறிவிப்பில் அவர்களின் பக்கத்து வீட்டாருக்கும் அவர்கள் வழங்கும் அளவுக்கு மேல் மிச்சமாக இருந்தது என்று மற்றொரு அறிவிப்பில் அனசதிகளாகவும் அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு உள்ளது ஒரு நாள் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்தேன் அவர்கள் தம் தோடர்களோடு கண்டேன் அவர்கள் தன் வயிற்றில் துணியால் சுற்றி இருந்தார்கள் ஒருவரிடம் நான் ஏன் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் தன் வயிற்றில் துணியை சுற்றியுள்ளார்கள் என்று கேட்டேன் பசிதான் என்று அவர்கள் கூறினார்கள் நான் அபு தலஹா ரியுல்லாஹூ அவர்களிடம் சென்றேன் அவர்கள் உம்முலான் அவர்களின் கணவராவார் தந்தையே நபிசல்லு அவர்கள் தன் வயிற்றில் துணியை சுற்றி இருந்ததை கண்டேன் இது பற்றி அவர்களின் தோடல்களில் ஒருவரிடம் கேட்டேன் பசியால் தான் என அவர்கள் கூறினார்கள் உடனே அபு தலஹா ரதியுள்ளாஹூன் அவர்கள் என் தாயாரிடம் அதாவது உம்மு சுலை ரதியுல்லாஹூன்ஹா அவர்களிடம் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள் ஆம் என்னிடம் ரொட்டி துண்டும்ங்களும் உள்ளது என்று கூறினார்கள் மேலும் நம்மிடம் நபிசல்லாக அணைகசெல்லும் அவர்கள் மட்டும் வந்தால் அவர்களின் வயிறை நாம் நிரப்பலாம் அவர்களுடன் மற்றவர்களும் வந்துவிட்டால் அவர்களுக்கு குறைவும் ஏற்படுமே என்றும் கூறினார்கள் பிறகு அனசிரதிகளாகும் அவர்கள் ஹதீஸின் மீதி பகுதிகளையும் கூறினார்கள்